தேவர்கள்லாம் இங்கே ஓடினார்கள் பதவி இருக்கிற போது யாரும் பகவான நினைக்க மாட்டார்கள் கஷ்டம் வந்தால்தான் பகவானை இணைப்பார்கள் அதனால இந்த பணம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல மத்தவாட கொண்டாட மாட்டான் இந்த பணம் போச்சுன்னா இந்த உலகம் இவனை கொண்டாடாது கையில திரவியம் இருந்தால்தான் இந்த உலகம் இந்த காலத்துல ஒரு கவி ரொம்ப நன்னா பாடுற அப்பா நான் எவ்வளவு பெரிய பாதி தெரியுமாடா கேக்குற கன்று கூற கனிந்து வரும் பசு போன்ற கும் மஞ்சாத என் உள்ள துயரம் தீர்க்கே சிவகிரீபை வருமோ கையில திரவியம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் நம்மளை கொண்டாடும் உண்டான போது கோடி உறமுறையோர்கந்து கொண்டாடி தொண்டி கொள்வாரே தன்னம் குறைந்தாள் கண்டாலும் பேசா இந்த கைத நம்மா இந்த சண்டால புலகத்தில் சண்டால புலகத்தில் இந்த குருவை தேவி இப்ப அந்த சிவபெருமான் சொல்றாரு ஏ ஆளால சுந்தர கூப்பிடுற சுந்தரா இந்த விஷத்தை கொண்டா ஏ நந்தி அந்த சிவபெருமான் கட்டளை அந்த ஆலகால விஷத்தை கொண்டா கொண்டு வந்தார் ஆளால விஷத்தை சிவபெருமான் பருகினார் பருகினவுன்ன பக்கத்துல இருந்த பார்வதி தேவி என்ன பண்ணாலாம் அந்த சிவபெருமானுடைய கண்டத்தை பிடிச்சா அப்படியே ஏன் பிடிச்சா இந்த கருத்துல அப்படியே விஷம் நின்னது எதுக்கா பிடிச்சா தாயா தாயார் கருணைக்கே இருப்பிடமானவள் எதா ஆதிசங்கர பகத்பாதன் சொல்ற ஏ பரமேஸ்வரா நீ சிவன் சிவன் சொல்லிக்கிறேடா எங்க அம்மா பார்வதி பக்கத்துல இல்லா நீ சவம்டா அப்படின்னு சொல்ற சிவக சக்தியாய்தோ எதிபவதி சக்தக பிரபவி ந சே தேவம் தேவோ நகலு குசலகும் அவித ஆராஹர பிரணந்தும் பிரபவதி எல்லா ஜீவனுக்கும் போய் பிராணம் போயிடும் அதுக்காக பிடிச்சா அப்ப அந்த விஷம் தங்கித்து அதனாலதான் அவருக்கு பேர் நீல கண்டன் ஸ்ரீகண்டன் ஸ்ரீனா அர்த்தம் மகாலட்சுமின் அர்த்தம் திரவியம் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் விஷம் அர்த்தம் அதுதான் ஒரு வசனம் வந்தது அளவுக்கு மீது தான் அமிர்தமும் விஷம்னு அந்த ஸ்ரீகண்டன் எல்லாருக்கும் கிருப பண்ணிட்டு போது இந்த நந்திக்கு அப்பத்தா கர்ப்பம் வந்தது ஆகா நாம விஷத்தை கையில எடுத்து வந்தோம் நமக்கு ஆகல இந்த சிவன் குடிச்சு பார்வதி பிடிச்சதுக்கு அப்புறம் தானே இவர் புழைச்சா நாம தான் நினைச்சு கர்ப்பப்பட்டார் கருவப்பட்டவன் இந்த நந்தி எம்பெருமானுக்கு எல்லாச்சும் பைத்தியம் முடிச்சு கொடுத்து பகவானை விட பெரியவன் எவனுக்கு ஆணவம் வருதோ கர்ப்பம் வருதோ அவனுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் வரும் ஆகா இத கேட்கிறவர்கள் தெரிந்து கொள்ளனும் திரவ்யம் பதவி சவுக்கியம் வரும்போது என்னை விட இந்த உலகத்துல ஒசந்தவன் இல்லைன்னு நினைக்கப்படாது நம்மளை விட எத்தனையோ அடியார்கள் இருக்கா பக்தர்கள் இருக்கான்னு தியானிக்கணும் அப்ப அந்த நந்தி எம்பெருமான் பைத்தியம் பிடித்து கூத்தாட பார்வதி தேவி இருக்காளே சிவபெருமானி காலங்காலமா உங்களுக்கு தொண்டு பண்ணக்கூடியவர் அவர் ஏதோ தெரியாமல் நினைத்து விட்டார் என்று சொல்ல சிவபெருமான் பார்த்தார் நந்தியை மன்னிக்கிறேன்னு சொன்னார் உடனே தாயார் என்ன பண்ணா அருகம்புல்லையும் அந்த காப்பரிசியும் சேர்த்து நந்தி பகவானுக்கு பஞ்சாட்சரத்தை ஓடி அதை அவருக்கு பிரசாதமாக கொடுக்க நந்தி பகவானுக்கு குணமாச்சு இந்த பிரதோஷ காலத்துல நந்திக்கு அருகம் புல்லும் காப்பரிசியும் நைவேத்தியம் பண்ணணும் இந்த பிரதோஷ காலத்துல அன்னதானம் பண்ணணும் அப்ப அந்த நந்தி பகவானுக்கு இந்த கஷ்டம் போச்சு இந்த நந்தியினுடைய ரெண்டு கொம்புகளுக்கும் நடுவில் அந்த நடராஜ பெருமான் நாட்டிய மாடுறான் அந்த நடராஜ பெருமானை வர்ணிக்காதவர்கள் கிடையாது அவருக்கு எப்படி இருக்கார் முக்கண் நான்கு திருக்கரம் சாந்தமான தோற்றம் பலச்செவியிலே மகர குண்டலம் இடச்செவியில் கர்ணபத்திரம் ஊமத்தை பூ எருக்கு பூ கொக்கு மந்தாரை கொன்றை கங்கை பாம்பு இளம்பிரை இவற்றோடு இருக்காரு இதத்தான் அப்பற தேவாரத்திலையும் சொல்றாரு அந்த புன் உருவல் வலதுகால தூக்கி அப்படி அவர் ஆடக்கூடியதும் இடதுகாலையும் ஒரு ஒரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு விதமாக ஆடுகிறார் இந்த எப்படி ஆடுகிறார் இடையிலே அவர் புளித்தோல் கட்டி இருக்கிறார் இதை அப்பற தேவாரத்திலே சொல்லுகிறார் குனித்த உருவமும் கொப்பை செவ்வாயில் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்திலே அந்த இடது கையிலே அங்கி வலது கீழ்கையிலே அபய முதிரை இடது கீழ்கை வீசிய நிலை எடுத்த திருவடி அவஸ்மாரத்தின் மேல் ஊன்றிய திருவடி சிங்கத்தோல் ஆடை புலித்தோல் ஆடை உத்ரியம் கிண்கிடி மாலை நாகப்பூனல் கடகம் நூபுறம் முதலான திருவாபரணங்கள் ஓங்காரவாசி வெண்மை நிறம் இப்படி முப்பத்தி ரெண்டு லட்சணங்களோடு இந்த நடராஜப் பெருமான் அந்த நந்தியினுடைய கொம்புகளின் மேல் நின்று கூத்தாடுகிறான் அவனுக்கு பேர் கூத்தபிரான் சபைலு சொன்னாலே கூத்து அந்த கூத்திலே பிரம்மா விஷ்ணு போன்றவர்கள் மத்தளம் வாசிக்க சரஸ்வதி வீணைய மீட்ட மகாலட்சுமி பாட நாரதர் கானம் பாட தும்புரு பாட அனைவரும் சேர்ந்த ஆட அந்த எம்பெருமான் சிவபெருமான் நடனம் ஆட மானாட மழுவாட மதியாட புணலாட, நூலாட மஞ்சை சிவகாமி ஆடை மறையாட திரையாட மறைசந்த பிரம்மனாட கோணாட மானுலக கூட்டம் ஆட குஞ்சர முகத்தோ நாட முருகப்பெருமானாட புலியாட குழந்தை முருகேசன் ஆட இந்திர பதினெட்டு ரிஷிகளும் ஆட அஷ்டபிக் பாலகர்களும் ஆட அந்த துங்குரு கானம் வாட நாரதர் பாட நந்தி வாகனம் ஆட தேவலோக பெண்கள் ஆட சிவகணங்களாட அந்த நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுகிறான் அப்படி நந்தியினுடைய கொம்புகளுக்கு நடுவிலே நாட்டியம் ஆடக்கூடிய அந்த நடராஜ பெருமானை கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுகிறார் அந்த நடரா பெருமாள் நாடுகின்ற நாட்டத்தை நாம் காண வேண்டும் என்று கிருப்பா நிதி இவரை போல் இந்த பூமி தங்கில் சவாபதி வேவம் சம்மா நம்ம கும்மா ஒரு தரவை சொன்னா போருமா ஒரு பிரதோஷம் மாறு ஆறு சொல்றார் கோபாலேஸ்வரர் பாரதியார் ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்ன பரகதி பண்ண வேறு புண்ணியம் பண்ண வேண்டும் மா அரியலையர் மூவர் பாதம் அடைந்தார்கள் என்ற புராணம் அறிந்து சொல்லோம் கோபால கிருஷ்ணன் பாதம் பலீம் பதிவே தெய்வம் அந்த நடராஜ பெருமான் பிரதோஷ காலத்திலே நாட்டியம் ஆடுகிறார் அவன் பிரதோஷமூர்த்தி சிவபெருமான் பார்வதி தேவி சகல பூத ஜனங்களோடு ஆடுறார் இந்த பிரதோஷம் சிவராத்திரி நேரத்திலும் வரும் அது எப்படி வரும் உன்னோர்கள்லாம் சொல்றா எப்படி பேசுறா பதினான்கு நாயகிக்கு மேல வரக்கூடியது கிருஷ்ணபட்சம் திரையோதசி முப்பது நாயகிக்கு மேல சதுர்தசி வந்தால் அந்த சிவராத்திரி விசேஷம் பிரதோஷம் எல்லாம் சேர்ந்து கொள்கிறது இந்த பிரதோஷத்தில் ஏற்கக்கூடிய இறைவனை நாம் காண வேண்டும் ஆக பிரதோஷம் என்றால் குற்றம் நேரம் எப்படி குற்றம் சிவபெருமானையே சதா சர்வகாலம் தியானம் செய்து கொண்டிருக்க கூடிய நந்தி பகவான் அவருக்கே கர்மம் விட்டதென்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் திருமூலன் திருமந்திரத்திலே நந்தியை பற்றி பேசுற அருமையாக சொல்றார் நந்தி பகவானுடைய பெருமையினை அவர் பேசாத இடம் கிடையாது நந்தியை பற்றி சொல்றார் அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிடி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏசி மின் ஏற்றினால் அப்பரிசு ஈசனரும் பெறலாமே நந்தி பகவானை வணங்கினால் நாம் சிவனுடைய கிருபையும் பெறலாம் ஏனென்றால் கடவுளை நேரடியா வணங்க முடியாது நேரடியா நமக்கு கிருப பண்ண மாட்டான் சாதாரண மனுஷனை பார்க்கணும்னாலே பிரியாவை பார்க்க வேண்டியிருக்கு எம்பெருமான் சர்வேஸ்வரன் ஜெகத்தே ரட்சிக்க கூடிய கருணாமூர்த்தி அந்த நந்தி நம்முடைய சனாதன தர்மத்தில் பார்த்தேன்னா எந்த தெய்வத்தை வணங்குற போதும் அந்த வாகனாதிகளை வணங்கணும் பட்சி மிருகங்களை வணங்கிட்டு தான் பகவானே வணங்கணும் அதுதான் திருமூரில் சொல்வார் எப்பரிசு ஆயிலும் ஏத்துமி ஏத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாம் சந்திப்பது நந்தி தன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்மேனி வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால் ஆக அந்த பிரதோஷ காலத்திலே நாம் ஏன் நந்தியை வழிபாடு செய்கிறோம் என்றால் அந்த கொம்பிலே வந்து நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுகிறான் சகல கிரணங்களோடு நாட்டியம் ஆடுகிறான் அப்படி நாட்டியம் ஆடக்கூடிய அந்த இறைவன் அங்கு இருக்கிறதுனால்தான் நாம் அவனை வழிபாடு செய்கிறோம் ஒரு ஒரு பிரதோஷத்திலும் நாம் வழிபாடு செய்வோமே ஆனால் அந்த குற்றம் நேரம் பிரதோஷம் எப்பவுமே குற்றமே இறைத்துக் கொண்டிருக்கிறோம் சதாசர்வதாலம் குற்றத்தை பேசுகிறோம் குற்றத்தையே நினைக்கிறோம் இதிலிருந்து விடுபட வேண்டுமே இந்த பகவானுடைய திருவடியை பற்றினால்தான் இந்த பிரதோஷம் வரதிலே எப்படி சனி பிரதோஷம் மகா பிரதோஷம்லாம் பார்த்தோமோ அது மாதிரி சில பிரதோஷம் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பூரச்சாதி நட்சத்திரத்துல வந்தது என்றால் திங்கக்கிழமை திருவாதர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையும் சேர்ந்து புதன்கிழமையும் ரோகிணியும் சேர்ந்து வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரம் சேர்ந்து சனிக்கிழமையும் திருவோணம் சேருமே ஆனால் அந்த பிரதோஷம் இருக்கிறதே மகத்துவம் வாய்ந்த பிரதோஷம் ஆக ஒவ்வொரு காலத்திலும் வணங்கணும் இப்படி வணங்கியவர்கள் புராண காலத்தில் மட்டுமல்ல இந்த கலிவத்திலும் வாழ்ந்து வழிபட்டு சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தது மட்டுமல்லாமல் இக்கலோகத்திலே சிவனே வந்து தொண்டு செய்த சரித்திரம் உண்டு திருச்சிராப்பள்ளியிலே இருக்கிற தாய் மாணவனை அந்த மட்டுவார் குழல் அம்மையோடு இருக்கின்ற தாய் மாணவனை தினந்தோறும் ஒரு ரத்னாவதி என்ற செட்டிப்பணி அவள் அந்த சிவபெருமானை வணங்கினவள் பிரதோஷ காலத்திலே வணங்கினவள் அவள் கர்ப்பம் தரித்தாள் அந்த சிவபெருமானை வணங்கினார் தாயான தயாபரன் திருச்சிராப்பள்ளின்னு சொன்னாலே போரும் அப்பர் தேவாரத்தில் சொல்றார் பாவம் போய்டும் திருச்சிராப்பள்ளி என்னும் தீவினை நரிச்சிராவி நடக்கும் நடக்குமே திருச்சிரா பள்ளியில் சொன்னாலே போருமா பாவம் போய்விடும் ஞானசம்பந்த தேவாரத்தில் சொல்றார் அந்த கர்ப்பம் தரித்த ஸ்திரீகள் அந்த தாய் மாணவனுடைய சுலோகத்தை சொன்னாலே போரும் அந்த ஸ்லோகத்தை சொன்னால் சுக பிரசவம் நடக்கும் எப்படி நடந்தது அந்த ரத்னாவதி என்ற செட்டி பெண் தினந்தோறும் பிரதோஷ காலத்திலேயே சேவித்தவள் அதுவும் பிரதோஷத்தன்று தினந்தோறும் சேவித்தவள் பிரதோஷ காலத்தில் நன்கு சேவித்தவள் அவள் கர்ப்பம் சரித்திருக்கிறாள் பிரசவ நேரம் காவிரியிலே திடீரென்று வெள்ளம் வந்து விட்டது காவிரியில வெள்ளம் வந்து விட்டது இவள் தாய் இதவிதமாக பக்ஷணங்கள் செய்து கொண்டு இவளுடைய உண்மை தாய் வருகிறாள் காவிரியில வெள்ளம் வந்துருத்து காவிரியை தாண்டி போக முடியல அந்த காலத்துல படகு கிடையாது பாலம் கிடையாது இவள் கதறாள் என்ன சொல்லி அழுதாள் ஏ பரமேஸ்வராபரனே கூப்பிடுறா ஏ கல்யாண மாசு பூதேஸ்வரா கூப்பிடுறா அந்த சமயத்திலே அந்த சிவபெருமான் என்ன பண்ணார் சிவபெருமான் பார்வதி தேவியையும் கங்காதேவியையும் தனக்கு தோழிகளாக அழைத்துக் கொண்டு அந்த பெண்ணினுடைய தாயாரை போலவே மாறின அவன் தாயுமானவன் தாயான தயாபரன் அவன் ஏற்கனவே தாயுள்ளம் கொண்டவன் இந்த உலகத்திலே எல்லோரையும் ரட்சிக்கிற கருணாமூர்த்தி அவன் இப்பொழுது தாயாக மாறினான் அவன் குச்சியை ஊன்றி கொண்டு வருகிறான் சாதிகளோடு குழந்தாய் கவரப்படாதே இந்த பெண் கேக்கிறா அம்மா நீ எப்படி வந்து பெண்ணம் கரமுரண்டு ஓடிந்துருக்க இல்லம்மா நான் வந்து விட்டேன் முன்னையே உனக்கு தகவல் கொடுக்கவில்லை பிரசமம் பார்த்தாள் அந்த குழந்தைக்கு பிரசவம் பார்த்து இந்த குழந்தையும் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார் வெள்ளம் வடிந்தது இந்த உண்மை தாய் இந்த ரத்னா செட்டியார் என்ன இங்க ஒரு தாய் இங்கு ஒரு தாய் வாசலிலே தாயான தயாபரன் ரிஷபமானத்திலே காட்சி அளிக்கிறார் அதனால்தான் அவனுக்கு பேர் தாயுமானவன் அதனால் இன்றும் எந்த உலகத்தில் இருந்தால் எந்த நாட்டில் இருந்தால் என்ன கர்ப்பம் தரித்த பெண்கள் தாயுமானவனுடைய தேவாரத்தை சொன்னால் போதும் சுக பிரசவம் எவ்வளவு பெரிய மருத்துவனாலும் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஸ்லோகத்தை சொன்னால் போதும் ஞானசம்பந்தர் சொல்ற நன்று வெள்ளேவி ஒன்று டயானை உமையொரு பாகம் உடையானை சென்ற திருவுடைய சிராப்பள்ளி குன்றுட யானை கூரையன் உள்ளம் குளிரமே யான சம்பந்தர் சொல்றார் சிராப்பள்ளி மேவிய குன்றுடையானை திரு சிற மலையிலே இருக்கின்ற தாயுமானவா என்று சொன்னால் போதும் நம்மளுடைய கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படி என்ற தாயான தயாபரன் மாணிக்கவாசிகள் சொல்றார் நாயேனை பாடுவிட்ட நாயகனை உள்ளது பிழை பொறுக்கும் பெருமையினை சீஏதும் இல்லா தென்சை பணிகள் கொண்டும் தாயான ஈசற்கே சென்றதாய் கோத்தும் வீண் மாணிக்கவாசிகள் பறக்க பேசுறார் இருந்தாலும் அந்த திருச்சியிலே வாழ்ந்த மகான் தாய்மான அடிகள் சொல்றார் தந்தையும் தாயும் நீ நீ சஞ்சலம் அது தீர்க்க வந்த தேசிகா வடிவு நீ உன் மற்றொரு துணை காணே அந்தமும் ஆதியும் அலப்பரும் ஜோதியே அடியார்த்தம் சிந்தை மேறிய தாய்மானவன் என்னும் சிறகிரி பெருமானே தாய்மான வடிகள் சொல்றார் யாரவன் அவன் எப்பேற்பட்டவன் நமக்கு சஞ்சலம் நம்முடைய மனசு சஞ்சலமான மனசு இந்த சஞ்சலம் போகணும்னா இந்த சஞ்சலத்தை போக்க வந்த தேசியனேன்னு சொல்றார் உண்மை மற்றொரு தெய்வத்தை நான் நாடமாட்டேன் என்று சொல்றார் ஆக இந்த பிரதோஷ காலத்திலே நாம் அந்த இறைவனை வழிபாடு செய்வோமையானால் அந்த நந்தி அருளை நாடுவோமையானால் இந்த உலகத்திலே சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படி இந்த பிரதோஷ காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன நாமாவை சொல்ல வேண்டும் எப்படியெல்லாம் பாட வேண்டும் என்றெல்லாம் முன்னோர்கள் வழி வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நந்தியைத்தான் வணங்க வேண்டும் பிரதட்சணம் செய்கின்ற பொழுதும் பலப்புறமும் இடப்புறமும் வந்து ஓடி நந்தியின் முன்னே வந்து நின்றுதான் வணங்க வேண்டும் அப்படி வணங்குகிற போது நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின் நந்தி அருளாலே சதா சிவனாயினேன் திருமூலன் நந்தி அருள் இருந்தால்தான் நாம் சிவனை அடைய முடியும் இந்த உலகத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரையுமே நாம் ஒதுக்கக்கூடாது சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது யாரையுமே ஒதுக்கி வைத்து ஒரு காரியம் பண்ணக்கூடாது நந்தி அருளாலே மெய்ஞானேன் நந்தி அருளாலே நான் இருந்தேனே ஆக நந்தியினுடைய அருள் ஆக நந்தி பகவான் தான் நமக்கு கிருபை பண்ணக்கூடியவன் அந்த நந்தி பகவான் கிருபை செய்கிறான் அந்த நந்தியினுடைய பெருமையை வணங்கித்தான் இறைவனை வணங்கணும் கந்தனார் சிவபெருமானை தேடிக்கொண்டு வருகிறார் சிதம்பரத்துக்கு நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் தினந்தோறும் வணங்கினவர் திருப்பூங்கூர்ல இருக்கிற சிவாலயத்தில் சிவனுக்கு முன்னால் நந்தி பகவான் இருக்கார் அவர் ஏழடி உயரம் இருக்கார் பழைய காலத்திலே தாழ்ந்தவர்கள் உள்ள போக முடியாது சிவன் கோவிலுக்கு ஏழடி உயரம் உள்ள நந்தி பகவானை தாண்டி சிவனை எப்படி வேண்டியது அந்த நந்தி பகவான் பிரார்த்தனை பண்ற நந்தியே கொஞ்சம் விலகி இரு நான் சிவனை காண முடியவில்லை என்று பிரார்த்தனை பண்ண அந்த பிரார்த்தனை நந்தி பகவான் விலகினார் சிவபெருமான் தரிசனம் கிடைத்தது ஆனால் நந்தி வடிவாக இருப்பதும் சிவபெருமான் தான் ஆக கர்வம் வந்தது என்று சொன்னால் நாம் உணர வேண்டும் என்பதற்காக நம நாம் மறக்க பிரதோஷ காலத்திலே எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்றால் எழுந்திருந்தது முதல் நீராடி முதலில் பெண்களாக இருப்பவர்கள் கணவனை வணங்க வேண்டும் அப்படி இறந்த பிறகுதான் பிரதோஷம் இருந்தால் அந்த மகிமை பிரகாசிக்கும் பிறகு விபூதி அணிந்து நெத்தியிலே குங்குமம் வைத்து உணவு உட்கொள்ளாமல் தாயரட்சி பிரதோஷம் வரையில் ஓம் நம சிவாயா ஜெபிக்க வேண்டும் உடல் பாதகம் உள்ளவர்கள் தான் திரவ பொருள் பால் பழம் சாப்பிடலாம் ஆனால் உடல் வலிமையாக உள்ளவர்கள் பிரதோஷம் முடியும் வரை பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் வள்ளலார் சொல்றார் இந்த உலகத்தில் தாய் குழந்தையை மறக்கலாம் குழந்தை தாயார மறக்கலாம் பெற்றாயனை மக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற உயிர் மறந்தாலும் உயிரை உடல் மறந்தாலும் கற்றனை ஜகம் கலை மறந்தாலும் இந்த உலகத்துல இந்த உயிர் உடம்பு மறக்கலாம் உடம்பு உயிரை மறக்கலாம் படித்தவர்கள் நல்ல விஷயத்தை மறக்கலாம் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் இந்த கண்ணு கூட எமைக்கிறத மறக்கலாம் நல்லிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே இந்த நமச்சிவாயத்தை மறக்கக்கூடாது அந்த பிரதோஷ காலத்திலே கோவிலுக்கு போய் பேசக்கூடாது கோவிலுக்கு வருபவர்கள் முதலிலே சனாதன தர்மத்திலே இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோவிலே பேசக்கூடாது கோவிலே பிரதட்சணம் செய்யும்பொழுது வளம் வரும்போது எந்த பேச்சும் பேசக்கூடாது சிவாலயம் சென்றாலும் சரி விஷ்ணுவலயம் சென்றாலும் சரி இந்த கிரிவலம் சென்றாலும் சரி வீட்டு பேச்சை பேசவே கூடாது நம்முடைய வீடு நம்முடைய குடும்ப பாரம் நம்முடைய கஷ்டத்தெல்லாம் மறந்து பகவான தியானம் பண்றதுக்கு போறோம் அங்கு எந்த பேச்சும் பேசாமல் அந்த ஐந்தழுத்தை ஓத வேண்டும் ஐந்தழுத்தை ஓதி பிறகு அடியார்களுக்கு நம்முடைய வசதிக்கு ஏற்ப அன்னதானம் செய்து அந்த நந்திக்கு வழிபாடு செய்து பிறகுதான் நாம் உணவு உட்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த விரதம் பூர்த்தியாகும் இல்லையே அந்த விரதம் பூர்த்தியாக அந்த விரதம் மேன்மையடைய வேண்டும் என்றால் நாம் ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் எதுலேயுமே ஒழுக்கம் என்பது இல்லை என்றால் அது பிரகாசிக்காது அதனால் அந்த நந்தி பகவான் பெருமையோடு இருக்கக்கூடியது மட்டுமல்ல சிவபெருமான் பள்ளி கொண்ட இடம் ஒன்று உண்டு எல்லா ஊரிலும் பெருமாள்தான் பள்ளி கொண்டிருப்பார் சிவபெருமான் நின்ற கோலத்திலோ லிங்க வடிவத்திலும் அல்லது நடராஜனாக இருப்பார் சிவபெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த சென்னை மாநகரத்து அருகிலே சுருஷப்பள்ளி என்ற இடத்திலே அங்கு போய் இந்த பிரதோஷ காலத்திலே சேவிப்போமே ஆனால் அந்த இறைவன் கவலைப்படாதே என்று அவன் வருகின்ற அடியார்களை காத்து கொண்டிருக்கிறான் அதனால் அந்த சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய காலம் இந்த பிரதோஷ காலம் இந்த பிரதோஷத்திலே நாம் சொல்ல சொல்ல நம்முடைய குற்றங்கள் நீங்கும் குறைகள் நீங்கும் இந்த சரீரம் எடுத்தருடைய பெருமை இறைவனை நாம் அடைய வேண்டும் இதில் சொல்றார் நம்முடைய வாய் இருக்கிறதே அதுவே கோபுரவாசல் உள்ளம் பெருங்கோயில் ஊர் உடம்பு ஆலயம் பள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் செல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கில் தெளிந்தார்க்கு செல்ல தெளிவடையனும் அதுதான் சிவலிங்கம் டை என்ன இந்த உள்ளத்திலே நமக்கு அகத்திலே இருள் நீங்க வேண்டும் நம்மிடத்திலே இருக்கிற பாபம் போக வேண்டும் குறை நீங்க வேண்டும் அப்போதுதான் தெல்ல தெளிவு ஏற்படும் அதுதான் சிவபெருமானை அடைகின்றவையான கோபுரவாசன் தான் இந்த வாயை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் துர்நாற்றம் உள்ள உடம்பு அதனால்தான் நெற்றியிலும் உடம்பு முழுவதும் திருநீங்கில் அணிந்து கொள்கிறோம் அதுதான் இந்த சிவத்தினுடைய பெருமை அப்படி அந்த நடராஜ பெருமான் நாட்டியமாட அந்த கூத்தபிரான் நாட்டியமாட அந்த நந்தியின் கொம்புகளுக்கு மேல் நின்று கூத்தபிரான் கூத்தாட நாம் அவனை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வழிபாடு செய்கின்ற காலத்திலே நாம் ஜென்ம ஜென்மாவாக செய்த பாவங்கள் அனைத்தும் போய்விடும் என்பதுதான் அந்த பிரதோஷத்தினுடைய தத்துவம் ஆக நந்தீஸ்வரரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் நமச் சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் சிவபெருமான் எப்போதுமே நம்முடைய ஹதயத்திலே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அதைத்தான் செவ்வார் மாணிக்கவாதேன் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன போற்றி ஆக இந்த பிறவி வேண்டாம் நமக்கு முன்னாலே வாழ்ந்த அடியார்கள் எல்லாருமே பிறவி வேண்டாம் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் நம்மை விட கோடான கோடி செல்வம் ஈட்டியவர்கள் நம்மை விட லட்சோபலட்சம் பணம் ஈட்டியவர்கள் யாரும் எனக்கு இசலோகத்திலே வாழ்வதற்கு வீடு குடு கார் குடு என்றெல்லாம் கேட்கவில்லை சிவபெருமானே எப்பொழுதும் உன்னை தியானிக்க வேண்டும் இமை இப்பொழுதும் என்னெங்கில் நீங்கா தான் தாழ்வாழ்க நாம் கடவுள் வருவான் கடவுள் எங்கே இருக்கிறான் நம் உள்ளிலும் இருக்கிறான் எல்லார் உள்ளிலும் இருக்கிறான் ஆக மன அமைதி வேண்டும் தர்மம் தழைக்க வேண்டும் உலகத்திலே சாந்தம் நிலவ வேண்டும் என்று சொல்லுகிறோமே ஒவ்வொரு மனிதனும் சாந்தத்தை கடைபிடித்து மன நிம்மதியோடு வாழ்வானே இந்த உலகம் அமைதியாக இருக்கும் அவன் அவன் ஒருவன் இந்த உலகத்திலேயே எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவன் அதனால்தான் அவனுக்கு பேர் பித்தன் விஷத்தை ஏற்றானே பிரதோஷ காலத்தில் ஏன் வழிபாடு செய்கிறோம் அந்த விஷத்தை ஏற்று கொண்டான் சிவபெருமான் அவனுக்கு விஷமும் ஒன்றுதான் அமிர்தமும் ஒன்றுதான் இந்திராதி தேவர்கள் அமிர்தம் குடித்தால்தான் உயிர் வாழ்ந்தார்கள் ஆனால் மகாதேவனோ விஷத்தை குடித்தே வாழ்ந்தான் என்றால் எல்லாரையும் வாழ வைக்கிறான் என்றால் அவன் தான் மகாதேவன் எல்லோரும் தேவன் அவன் மகாதேவன் அதத்தான் இந்த இடத்துல சொல்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு அவனை பார்த்து பித்தா திரை சூடி பெறுமானே கூப்பிட்டார் அருணகிரி அவரும் சொல்லுகிறார் வண்டலாறு சொல்றார் நினைப்பித்தா பித்தா நிமதா என்றார் நீ நினைப்பித்த விஷம் குடித்தவன் அவன் நாம குடிப்போமா பெத்த பையன் அப்பா காப்பாத்து எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா நம்மள மூலம் சேர்த்துட்டுதான் நாம எல்லாம் பாத்துக்கோ இந்த உலகத்திலேயே சுயநலம் உள்ள முதல் மிருகம் யாருன்னா மனிதன் அதனால தனக்கு ஒரு ஆபத்து வறுமையானால் எல்லாவற்றையும் கைவிட்டு பரம்பொரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் பெறுவான் மறப்பான் பகவான் அண்ட் பர்க் கொடுப்பான் மன்னிப்பான் நமக்கு என்ன மன்னிக்கிற தன்மையே கிடையாது அதத்தான் சொன்னார் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை என் மனசுல நினைக்கிறேன் வைத்தாய் பெண்ணை சென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என் மனசுள்ளே வைத்திருக்கிறேன் ஆக மனசிலே வைத்தால் தான் பகவானை அடையலாம் நமக்கு என்ன வேணும் மனசுல பக்தி வேணும் மனசில பக்தி இல்லாமல் புறத்திலே சொல்லுது பிரயோஜனம் அல்ல மனதிலே பக்தி இல்லாமல் வெளிவேஷம் போட்டு பிரயோஜனம் அல்ல வல்லதார் சொல்லுகிறார் வள்ளுவரும் சொல்லுகிறார் வயித்தலும் நீச்சலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடு இந்த உலகம் பழிக்கிற செயலை செய்யாதே பிரதோட காலத்திற்கு ஒரு சிவனடியார் கஷ்டப்படுகிறேன் என்றார் அவருக்கு அன்னதானம் பண்ண வேண்டும் அவரை நாம் உதாசீனப்படுத்தி விட்டு சிவனை வணங்குவோமே ஆனால் சிவபெருமான் நிச்சயமாக ரட்சிப்பது சிரமம்தான் அதனால் எல்லோருள்ளிலும் சிவனை காண வேண்டும் எல்லாரிடத்திலும் காண வேண்டும் எப்பொழுதும் அவனுடைய நாமாவை ஜெபிக்க வேண்டும் அதுதான் முன்னோர்கள் கட்டிருக்கார்கள் பட்டினத்தார் சொல்றார் எனக்கு பிறவி வேண்டாம் உன் நாமாவையே சொல்ல வேண்டும் எனக்கு ஏற்பாடு செய்த உலகத்திலே ஊரும் சதமல்ல உற்று பெற்ற பெயரும் சதம் பிள்ளை சதமல்ல பெண்டின் சதமல்ல நின் தாலே சதம் கட்சியே கம்பனையின் உன் திருவடியே கதி உன் நாமாவையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றார் ஆக நேரம் குற்றம் உள்ள நேரம் என்றால் எது அந்த மாலை நாலரை முதல் ஆறு மணி நேரம் மட்டுமல்ல இருபத்தி நாலு மணி நேரம் குற்றம் உள்ள நேரம் தான் ஆனால் நமக்கு மற்ற நேரங்களிலே உதரநிமித்தம் பகுக்கிருத வேஷகானு வயிற்று பிழைப்புக்காக நாம் சாப்பாடு செய்வதற்கு சம்பாத்தியம் செய்கிறோம் அதனால் அந்த நேரத்திலாவது கடவுளை வணங்க வேண்டும் அந்த பிரதோஷ காலத்திலே வழிபட்டு அந்த பரமேஸ்வரன் பார்வதி தேவியோடு கூடிய விஷபவானத்திலே இருக்கின்ற இறைவனை நாம் அடைவோம் என்று சொல்லி தம்மை காதலாகி உயிப்பது வேதம் நான் இனும் பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி இந்த பிரதோஷமையை கேட்கின்ற ஒவ்வொரு அன்பர்களும் அந்த தாய் மாணவ சுவாமியினுடைய கிருபை பெற்று பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்கின்றோம் இடைந்திருக்கும் நீங்கள் அனைவருக்கு விதியது இது ஆரூர் கலைக்கூட நிகழ்ச்சியோட இணைந்திருந்து அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள்